ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்மகம் நம்முடைய தர்மசாஸ்திரம் இந்த நெருக்கடியான சந்தர்ப்பத்தில் தாயார் அல்லது தகப்பனாருக்கு நாம் செய்யவேண்டியதான ஸ்ராத்த தினம் வந்தால் அந்த ஸ்ராத்தத்தை விட்டுடுறதா அல்லது வேறு முறையில் செய்கிறதா எப்படி செய்கிறது என்கிற ஒரு கேள்விக்கு பதில்கள் பார்த்துன்னு வரும் அதில் தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது நாம் செய்ய வேண்டியதான ஸ்ராத்திற்கு ஸ்ராத்த விக்னே சமுன்னே சூதகான் மிருதகாதபி சோமசூரியோபராபியாம் ஸ்ராத்தம் குறியாத் பரேகணி அப்படின்னு ஒரு வாக்கியமானது சொல்கிறது அதாவது ஸ்ராத்திற்கு விக்னம் ஏற்பட்டுடுத்தும் ஒரு இடைஞ்சல் வந்துடுத்து அல்லது சூத்தகம் வந்துட்டது பிறப்பு தீட்டு வந்துடுது அல்லது இறப்பு தீட்டு வந்துவிட்டது அல்லது சூரிய கிரகணம் அல்லது சந்திர கிரகணம் வந்துடுத்து அப்படின்னா இந்த சமயத்தில் அன்றைய தினத்தில் ஸ்ராத்தம் செய்ய முடியாது அப்போது என்ன செய்கிறதுன்னா ஸ்ராத்தம் குறியாத் பரேகனி மறுநாளைக்கு அந்த ஸ்ராத்தத்தை பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ஸ்ராத்திற்கு அன்றைய தினத்தில் ஒரு நெருக்கடி வந்துவிட்டோம்னா மறுநாளைக்கு செய்யணும் இறப்போ அல்லது பிறப்போ தீட்டு வந்துடுத்துன்னா தீட்டு போகிற அன்னைக்கு அந்த ஸ்ராத்தத்தை செய்யணும் சூரிய கிரகணம் சந்திரகிரகணம் வந்துவிடுத்துன்னா மறுநாளைக்கு அந்த ஸ்ராத்தத்தை பண்ணணும் அதை விட்டுடவே கூடாது எக்காரணத்தை கொண்டும் தள்ளி போடுறதுக்கு நமக்கு அதிக நமக்கு அதிகாரம் கிடையாது சூத்தகேச்ச பிரவாசேச்ச ஹசக்தவோ ஸ்ராத்த போஜனே ஏவமாதி நிமித்தேஷூ ஹாவயேத்வேதி யோஜயேத் என்று தர்மசாஸ்திரம் சொல்கிறது ஏதோ ஒரு காரணத்தினால இரண்டு பிராமணர்களை வச்சுண்டு ஸ்ராத்தம் செய்ய முடியாமல் போகிறது அப்படின்னா அதை தள்ளி போடுறதுக்கோ இந்த காரணத்தை நாம் காட்டி அதை தள்ளி போடுறதுக்கோ பண்ணாமல் இருப்பதற்கோ நமக்கு அதிகாரம் இல்லை பரேத்தியவிச்ச தத் பிரீத்தியை பிராமணான் போஜயே த்விஜா அனபேட்சிதீவ சாபம் தத்துவ விரந்திதே செய்தால் பித்தர்களுடைய சாபமானது நமக்கு கிடச்சிடும் பிறகு சிராத்தம் பண்ணையும் பிரயோஜனம் இல்லை பிறகு பத்து நாள் கழித்து பதினஞ்சு நாள் கழித்து விட்டு போன ஸ்ராத்தத்தை பண்ணுறேன் அப்படின்னு பிரயோஜனம் இல்லை கொடுத்த சாபம் கொடுத்தது தான் ஆக அந்த வருஷ பித்திருக்களுடைய சாபத்தை நாம் அடைய வேண்டி வரும் என்று தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது ஆகையினாலே அன்றைய தினம் நாம் ஸ்ராத்தத்தை கட்டாயம் செய்துதான் ஆகணும் எப்படி செய்யலாம் அப்படின்னா நாம் பிராமணர்களை சொல்லியிருக்கோம் பிராமணர்களால் வர முடியல அப்படின்னா சொல்லிடணும் பிராமணர்களை நிமந்திரணத்திற்கு சொல்கிறதுன்னு பெயர் இது மாதிரி ஸ்ராத்தம் வருது நீங்கள் பெரியோர்களாக வந்து நடத்தி கொடுக்கணும்னு ரெண்டு பிராமணர்களை சொல்லி வைக்கணும் அன்றைய இதுபோல் நெருக்கடியினாலே அவர்களால் வர முடியல அப்படின்னா அதற்கும் தர்மசாஸ்திரம் வழி சொல்லியிருக்கு நிதாய தர்ப்பணிச்சயம் ஆசனேஷு சமாஹிதா பிரைஷானுப் பிரேஷ சர்வம் ஸ்ராத்தம் பிரகல்பயேத் ரெண்டு பேரால் வர முடியல அப்படின்னா ஒரு பிராமணராவது வர அவராலையும் வர முடியலன்னா அக்கம் பக்கம் பிராமணர்கள் இருக்காளான்னு பார்க்கணும் அப்படி இருந்தால் அவர்களை நிமந்திரணத்துக்கு சொல்லணும் அப்படி ஏதோ ஒரு விதத்தில் பிராமணர்களை வச்சுண்டு சார்த்தத்தை பண்ணணும் ஒருத்தர் தான் கிடைச்சிருக்கார் ஒருவரை மாத்திரம் வச்சுண்டு பித்திருஸ்தானத்தில் அவரை அமர்த்தி விஸ்வ தேவஸ்தானத்திற்கு கூச்சம் பண்ணணும் தர்ப நிச்சயம் அர்த்தம் அந்த தர்பை எண்ணிக்கையெல்லாம் அங்கே கணக்கு சொல்லப்படலை தர்மசாஸ்திரத்தில் அந்த கணக்கும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு இருக்குது கொஞ்சம் தர்பயை எடுத்து அதில் ஒரு கூர்ச்சம் பண்ணி அவருடைய ஆசனத்தில் வச்சு அவர் சொல்ல வேண்டிய பிரதிவச்சனங்களையெல்லாம் செய்கிறவரே சொல்லிண்டு அந்த சிராதத்தை செய்யணும் அப்படியே பிராமணர்கள் ஊற்று கிடச்சா அவரை வச்சுன்னு பண்ணணும் ரெண்டு பேருமே கிடைக்கலைன்னா ரெண்டுக்குமே கூச்சம் போட்டாவது அந்த சிரத்தத்தை செய்துவிடணும் பண்ணி வைக்கிறதுக்கு வாத்தியார் கிடைக்கல அப்படின்னா நாம் நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த மந்திரங்களை எல்லாம் நாம் அத்தியனம் செய்து வச்சிருந்தால் சிரமமே கிடையாது சுலபமாக செய்துவிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா பக்கத்தில் உள்ள பிராமணர் வைதிகர்களை பார்க்கணும் நம்ம வீதியிலேயோ அக்கம் பக்கத்தில் யார் வாத்தியார் இருக்கான்னு விசாரித்து அவர்களை வச்சுண்டு அந்த ஸ்ராத்தத்தை செய்யணும் பக்கத்தில் ஒத்துருமே இல்லை அப்படின்னா எப்படி செய்கிறதுன்னா அது மாதிரி இடத்துல வாசமே பண்ணப்படாதுன்னு தர்மசாஸ்திரம்னு சொல்கிறது வாத்தியார் பண்ணி வைக்கிறதுக்கு வாத்தியார் ஆஸ்பத்திரி கோவில் இவைகள்லாம் பக்கத்தில் இல்லைன்னா அந்த இடத்துல வாசமே பண்ணப்படாதுன்னு தர்மசாஸ்திரம் அது மாதிரி இடத்துல இருக்கக்கூடாது பக்கத்தில் யாராவது வேதம் அத்தியனம் பண்ணினவா இருக்கிற இடத்துல தான் நாம் வாசம் பண்ணணும் யாராவது இருப்பா நம்முடைய பித்திருக்கள் நமக்கு அனுகிரகம் பண்ணுவா யாராவது ஒருத்தர் நமக்கு கிடைப்பா முயற்சி தான் வேணும் விடாமல் முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணினால் ஏதோ ஒரு விதத்தில் யாராவது ஒருவர் கிடைப்பா அவர்களை வச்சிருந்த அந்த ஸ்ராத்தத்தை செய்யணும் விடக்கூடாது அதே போல் மனுஷியா கிடைக்கலைன்னா அதனால் தப்பு இல்லை ஆற்றுல இருக்கிறவர்களே சமைச்சுடலாம் அவ்வளோ காய்கறிகள் கிடைக்கல சாமான்கள் காய்கறிகள் கிடைக்கலைன்னா என்ன காய்கறிகளை நம்மளால் சேமிக்க முடியுமோ அந்த காய்கறிகளை சேமித்து வச்சுட்டு செய்கிறது காய்கறிகளே சுத்தமாக கிடைக்கலைன்னா தப்பே இல்லை அன்னம் பாயசம் பருப்பு இவைகள் மூன்றையும் மாத்திரம் வச்சுண்டு அந்த சிராதத்தை பண்ணலாம் அந்த அளவுக்கு தர்மசாஸ்திரம் விட்டு கொடுத்துருக்கு ஆனால் எக்காரணத்தை கொண்டும் நான் ஹிரண்யமாக பண்ணுறேன் ஆமமாக பண்ணுறேன்னு போகக்கூடாது அப்படி ஹிரண்யமாக பண்ணுறத்துக்கு நமக்கு மகர்ஷிகளுடைய வாக்கியம் வேணும் விக்ன சமுத்பண்ணே அப்படின்னா இது மாதிரி இதெல்லாம் விக்னங்களில் வருதா அப்படிங்கிறதெல்லாம் நம்மால் ஊகிக்க முடியாது ஆகையினாலே அன்னம் பாயசம் பருப்பு இவைகளை செய்து கூச்சம் போட்டும் அந்த சிராதத்தை செய்துடணும் காய்கறிகள் கிடைக்கல அப்படிங்கிறதுனால அந்த விடக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியம் ஆனால் தர்மசாஸ்திரத்திலே அமாவாசையில விட்டு போன சிராதத்தை அமாவாசையில பண்ணலாம் ஏகாதசியில பண்ணலாம்னு வாக்கியங்கள் எல்லாம் இருக்கே அப்படின்னா அது அதற்கு காரணம் வேற சொல்லப்பட்டிருக்கு அதற்கு நிமித்தம்னு பெயர் சாஸ்திரங்கள்லே நிமித்தம்னு பெயர் அதாவது ஸ்ராத்தம் பண்ணுறவனே ஒரு கர்மாவை செய்ய வேண்டியதாக வந்துடுத்து அப்படின்னா அது மாதிரி நெருக்கடிகள் சமயத்தில் அவனுக்கு வேறு விதமான வியாதிகள் ஜொரங்கள் வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருக்கா இது மாதிரி உள்ள நிலையில் அந்த வாக்கியங்களையும் நாம் எடுத்துக்கணும் அப்போ தான் நாம் அதை எடுத்துக்கணுமே தவிர இது மாதிரி சமயங்களில் பண்ணலாம் ஆத்துக்குள்ள செய்யறது அனைத்தையும் செய்யலாம்னு அரசாங்கமே சொல்லியிருக்கு வெளியில தான் வரக்கூடாதுன்னு சொல்றதே தவிர ஆத்துக்குள்ள நாம் செய்யறத செய்யலாம் அக்கம் வாத்தியார்கள் கிடைப்பா முயற்சி பண்ணணும் விடாம முயற்சி பண்ணினால் கட்டாயம் யாராவது கெடைப்பா ஏதோ ஒரு முறையில அந்த சிராதத்தை செய்துடணும் விடக்கூடாது அப்படி சிராதத்தை விட்டு செய்யறதுன்னு வந்தால் அப்புறம் வருஷா வருஷம் மறுநாளைக்கு பண்ணலாம்னு போகும் அடுத்த வாரம் பண்ணலாம்னு ஆகும் அடுத்த மாதம் பண்ணலாம்னு ஆகி ஏதோ நாலஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணலாம்கிற நிலையில் வந்துடும் பித்திருக்களுடைய சாபத்தினால அதற்கு நாம் இடம் கொடுக்கப்படாது நாம் முயற்சி பண்ணி அந்த ஸ்ராத்தத்தை ஏதோ ஒரு விதத்தில் செய்துடணும் ஏழு எட்டு விதம் தர்மசாஸ்திரத்தில் பன்னெண்டு விதமாக சொல்லியிருக்க ஏதோ ஒரு முறையில் அந்த சிராதத்தை செய்துடணும் என்கிறது தான் பார்வையாக நாம் பார்க்குறோம்